प्रपन्न तोत्र िजाताय तोत्रेत्रक मुद्रा कृष्णा दुहे नम शुच देशे प्रतिष्ठाप्य स्थिरमासन आत्म नाचं चैलाजिनकुशोत्तर त्रैकाग्रम कृत्वा உபவிசியாசனேயு भगवान श्री ஸ்ரீகிருஷ்ணர் தியானத்துக்கு அந்தரங்க சாதனங்களை உபதேசம் பண்றார் அந்தரங்கம்னு சொன்னால் சமீபத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள்னு அர்த்தம் அந்தரங்க சாதனம் தியானம் பண்ண வேண்டிய நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் அப்படின்னு அர்த்தம் தியானம் பண்ணாத நேரத்துலலாம் இப்படி வாழணுங்கிறத பகிரங்க சாதனம்னு பார்த்தோம் இப்போ தியானம் பண்ணுறபோது என்ன பண்ணணும் அதை இங்கே அழகாக உபதேசம் பண்ணுறார் ரெண்டு ஸ்லோகத்தையும் சேர்த்து தான் படிக்கணும் ஏன்னா ரெண்டாவது இரு பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் தான் யுஞ்சியாத்துன்னு சொல்லி வினைச்சொல் அந்த கிரியாபதம் முடிகிறது வெர்பு ஆகையினாலே அது ரெண்டையும் விஷயத்து தான் படிக்கணும் பகவான் என்ன சொல்கிறாருங்கிறத நான் அர்த்தம் சொல்கிறேன் முதல்ல தியானம் பண்ணுறதுக்கு சரியான இடம் வேணும் எந்த இடத்துல தியானம் பண்ணணும்னு சொல்கிற சுச்சவு தேசே ஆத்மனஹா ஸ்திரம் ஆசனம் பிரதிஷ்டாப்பிய அதாவது தனக்கு வேண்டிய இருக்கை உக்கார் ஆசனம் அதை சரியான இடத்துல வைக்கணுங்கிறார் சுச்செவ் தேசன்னா தூய்மையான இடத்துல பிரதிஷ்டாபனம் பண்ணணும் முதல்ல ஆசனத்தை சொல்கிறார் சுச்சௌன்னா சுத்தமான தேசம் ஸ்வாவத்தா சம்ஸ்காரத்தோவா தேசேஸ்தானேங்கிறார் ஆதிசங்கரர் அதாவது இயற்கையாகவே புனிதமாக இருக்கும் இல்லாட்டி நாம் அங்கே அந்த இடத்த புனிதப்படுத்தணும் அதாவது அந்த இடத்துல பூச்சி போட்டுலாம் வரக்கூடாது அந்த இடம் வந்து நான் அத்தியுச்சிருத்தம் நான் அத்தி நீச்சம் அப்படிங்கிறார் ரொம்ப உயர்ந்ததாகவும் இருக்கக்கூடாது தாழ்ந்ததாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப பள்ளத்துக்குள்ளேயும் தியானம் பண்ணக்கூடாது ரொம்ப மேட்டிலையும் இருக்கக்கூடாது சமமான தளத்தில் தியானம் பண்ணுறதுக்கு உக்காரணம் அப்படின்னு அர்த்தம் அந்த இடம் ஏற்கனவே மகான்கள் எல்லாம் தியானம் பண்ணி புனிதமான இடமா இருந்தால் நல்லது இல்லைன்னா நாம் எந்த இடத்துல தியானம் பண்ணுறோமோ அந்த இடத்த மனசில் நினச்சிக்கணும் சுத்தம் பண்ணுறதாக நம்ம தந்திர சுத்தின்னு ஒன்று சொல்லுவோம் அதாவது அந்த இடத்த பெரிய கீ தொடைச்சி ஜலமெல்லாம் தெளித்து சுத்தமாக வச்சுக்கிறது அதில் தியானம் பண்ணால் நமக்கு அனுகூலமாக இருக்கும் மந்திரங்களை எல்லாம் சொல்லலாம் தண்ணீரை தெளிக்கிற போது இந்த இடம் தியானத்துக்கு அனுகூலமாகட்டும்ங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நல்ல மந்திரங்கள்லாம் இருக்குது வேத மந்திரங்களை சொல்லலாம் இல்லாட்டி வேத மந்திரங்களை சொல்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் அந்த இடம் புனிதமாகறதுக்கான நல்ல ஸ்லோகங்களையெல்லாம் சொல்லலாம் அப்படி ஸ்லோகங்களை சொல்லாட்டாலும் இந்த இடம் எனக்கு தியானத்துக்கு அனுகூலமாகட்டும் எனக்கு நல்லபடியாக தியானம் கைகூடட்டும் தியானத்தில் நான் வெற்றி அடையணும் அதுக்கு இந்த இடம் எனக்கு அருள் புரியட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஆக லௌக்கிகமாக தாந்திரிகமான சுத்தி பண்ணுறது அப்புறம் மந்திரங்களால் சுத்தம் பண்ணுறது நல்ல எண்ணங்களால் அந்த இடத்த தூய்மைப்படுத்துறது ஆக சமமான தளத்தில் பண்ணணும் அதில் ஆசனம் போட்டுக்கணும் ஆத்மனகா ஸ்திரம் ஆசனம் ஆசனம் ஆடப்படாது சில பேர் ஊஞ்சலெலாம் உட்காந்து தியானம் பண்ணுறேங்கிறாங்க அதெல்லாம் தப்பு கீழே உட்கார ஆசனம் வந்து எப்படி இருக்கணும்னு அந்த ஆசனத்தோட லட்சணத்தை சொல்கிறார் முதல்ல தர்ப்புல்லை பரப்பணம் அந்த தர்ப்புல் வடக்கு நுனியாகவோ அல்லது கிழக்கு நுனியாகவோ இருக்கலாம் ஏன்னா வடக்கை பார்த்து தியானம் பண்ணுறதத்தான் நம்ம இங்கே அதிகமாக சொல்ல போகிறோம் அதனால் நம்ம பரப்பக்கூடிய தர்பயினுடைய நுனிகள்லாம் கிழக்கு நோக்கி இருக்கிறதாக பார்த்து கொள்ளணும் அது மேலே அந்த காலத்துலலாம் காட்டில் வாழ்ந்ததுனால மான் தோல் இயற்கையாக இறந்த மான் புலி தோல் அதையெல்லாம் பாடம் பண்ணி வச்சுப்பாங்க அதுக்காக செயற்கையாக நம்ம கொன்று வைக்கக்கூடாது அந்த மான் தோலை எல்லாம் நாம் அது மேலே போட்டுக்கொள்ளணும் அதுலேயும் அந்த மானுடைய தலைபாகமோ அல்லது புலியினுடைய தலைபாகத்தோலோ அது வந்து கிழக்கு நோக்கி இருக்கணும் அதுக்கு அடுத்தது அதுக்கு மேலே ஒரு வஸ்திரம் போட்டுக்கொள்ளணும் தர்ப்புல் அதற்கு மேலே அஜினம் அஜினம்னு சொன்னால் இங்கே தோல் அது மாந்தோல் அல்லது புலித்தோல் மாந்தோல் போட்டுக்கிறது மனதுக்கு மிருதுவான சாது தன்மையை கொடுக்கறது புலித்தோல்ங்கிறது மனசுக்கு வைராக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு எல்லாம் மகான்கள் சொல்லி கேட்டிருக்கிறோம் அப்புறம் மேலே ஒரு வஸ்திரம் போட்டுக்கணும் நம்ம சிம்பிளாக வீட்டில் தியானம் பண்ணுறதுனா ஒரு பாயை நல்ல தியானத்துக்குன்னு ஒரு பாயை வச்சு இது அதுக்கு மேலே வஸ்திரம் போட்டுக்கலாம் இந்த காலத்தில் இந்த மாந்தோல் புளித்தோலாம் எல்லாேருக்கும் கிடைக்காது அப்படி இருந்தால் நமக்கு தியானம் பண்ணுறது முக்கியமே தவிர ஆசனத்தில் ரொம்பவும் கவனம் செலுத்தணும்னு அவசியம் இல்லை ஆனாலும் சாஸ்திரத்தில் இங்கே என்ன சொல்கிறதோ அதை நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறோம் ஆக சமமான தளத்தில் தூய்மையான இடத்துல மந்திரங்களாலும் தந்திரங்களாலும் தந்திரம்னா லௌகிக்கமா பண்றது பெருக்கிறது தான் வார்த்தையில சொல்றேன் அப்படி தூய்மை பண்ண தன்னுடைய ஆசனம் அது வேற யாருக்கும் அந்த ஆசனத்தை கொடுக்க மாட்டோம் ஆத்மனஹா தன்னுடைய ஆசனத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி ரிஃப்ளக்சிவ் ப்ரோன்னு ஒன்று ஆசனம் ஆத்மனஹா அந்த ஆசனம் வந்து அசையாததாக இருக்கணும் இதெல்லாம் கண்டிஷன் தூய்மையான இடத்தில் ஆசனத்தை ஸ்தாபிக்க வேண்டும் தனக்குரிய ஆசனத்தை ஸ்தாபிக்க வேண்டும் அசையாமல் இருக்கக்கூடிய ஆசனத்தை ஸ்தாபிக்க வேண்டும் இங்கே பலகையெல்லாம் சொல்லலை மேடு பள்ளம் இல்லாத இடத்தில் சமமான இடத்தில் ஆசனத்தை ஸ்தாபிக்க வேண்டும் தர்பை புல்லை பரப்பி மேல் மாந்தோல் அல்லது புலித்தோல் மேல் வஸ்திரத்தை அந்த வஸ்திரத்துக்கு கூட நுனிய கிழக்கு நுனியாக போட்டுக்கணும் கிழக்கு நுனி அல்லது வடக்கு நுனியாக கிழக்கு வடக்கு நுனியாக வைத்துக்கொண்டு பண்ணணும் அப்படின்லாம் சம்பிரதாயத்தில் பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆஹ இது பதினோரா ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இன்னும் சில விதிகள் நான் அடுத்த ஸ்லோகத்துல தொடர்ந்து படிக்கிறதுக்கு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணு பிரதிஷாசனாத்மனம் நாதி நீச்சம் குஷோத்தரம் தத்தை காண எதிந்திய கிரிய